அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டு வெளியிலிருந்து எசியமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு பேராசை உலக சரித்திரத்திலேயே இவருக்கு இணையாக ஒரு மாவீரனை அடையாளம் காண்பது அரிது முப்பத்தி வயதுக்குள் அன்றைய மனிதன் அறிந்திருந்த உலகில் பாதியை வென்றவர் இவர் அந்த மாவீரன்தான் அலெக்சாண்டர் அவர் மிகப்பெரிய வீரர் மட்டுமல்ல மிக உயர்ந்த மனிதரும் கூட அன்றைய மன்னர்கள் எல்லாம் ஒரு நாட்டை வெற்றி கொண்டு விட்டால் அந்த மன்னரையும் மக்களையும் அடிமைகளை விட மோசமாக நடத்துவார்கள் பலவிதமான சித்திரவதைகளை செய்வார்கள் ஆனால் அலெக்சாண்டர் யாரையும் அப்படி நடத்தவில்லை தான் வெற்றி கொண்ட நாடுகளை அடிமைப்படுத்தி தன் பெருமைக்கு களங்கம் உண்டாகும் விதமாக ஒரு போதும் நடந்ததில்லை கிரேக்க நாடுகள் அனைத்தையும் வென்ற பின் அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்தார் தன் படையை விட மூன்று மடங்கு பெரிய படையாக இருந்தும் பாரசீக மன்னர் டாரியஸ் தோற்றார் பாலஸ்தீனம் எகிப்து நாடுகள் வெகு விரைவில் அலெக்சாண்டரிடம் அடி எகிப்தில் தன் பெயரால் கட்டி வைத்த அலெக்சாண்டரியா துறைமுகம் இன்றைக்கும் இராணுவத்திலும் வணிகத்திலும் முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது இந்திய நாட்டின் வளத்தை பற்றியும் நிறைந்த செல்வம் பற்றியும் கேள்விப்பட்டு இந்தியா முழுமையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று நினைத்தார் அலெக்சாண்டர் ஆனால் அது நிறைவேறவில்லை ஜீலம் நதிக்கரையில் நடந்த போரில் அலெக்சாண்டர் இந்திய மன்னர் போரசை சிறைப்பட்டு கைதியாக வந்து நின்ற போரஸிடம் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார் அலெக்சாண்டர் அதற்கு போரஸ் வீரத்துடன் ஒரு மன்னரை போல நடத்த வேண்டும் என்றார் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத அலெக்சாண்டர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் போரஸை தனது நண்பராக்கினார் அவர் நாட்டை திருப்பிக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மேலும் சில புதிய பகுதிகளை இணைத்துக் கொடுத்தார் அலெக்சாண்டர் இறக்கும் தருவாயில் தனக்கு சவப்பட்டி செய்தவரை அழைத்து சவப்பட்டியின் முன்பகுதியில் தலைக்கு பக்கத்தில் இரண்டு பக்கமும் பெரிய துவாரமிடச் சொன்னார் அது எதற்கு என்று சவப்பட்டி தயாரித்தவர் கேட்டார் அதற்கு மன்னர் அலெக்சாண்டர் நான் இறந்த பின் எனது இறுதி ஊர்வலத்தில் என்னை கொண்டு செல்லும்போது அந்த துவாரத்தின் வழியாக எனது இரண்டு கையும் வெளியே தெரியும்படி செய்யுங்கள் உலகையே வென்ற இந்த அலெக்சாண்டர் போகும்போது பெருங்கையோடுதான் போகிறான் எதையும் கையோடு எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்பது உலகுக்கு தெரியட்டும் என்றார் இந்த தத்துவம் பேராசைக்கு அணை இருந்தது இன்றைக்கும் பேராசையை ஒழிக்க இந்த தத்துவமே முன் உதாரணமாக குறப்படுகிறது நாமும் வாழ்வில் பேராசையை தவிர்ப்போம் நன்றி